விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முதலாவது அம்சம் என்ன வீட்டில் தாலீம் ஆரம்பிக்கணும் முதலாவது இரக்கமாக நடக்கணும் இரண்டாவது தாலீம் ஆரம்பிக்கும் வீட்டு தாலிம் அமல்களுடைய வாசல் வீட்டு தாலிம் என்று சொன்ன என்ன அமல்களுடைய வாசல் எப்படி வாசலால் எல்லா சாமானும் வீட்டுக்குள்ள வருதோ இதே போல எல்லா அமல்களும் வாரத்துக்கான அடிப்படை தாலீம் வீட்டு தாலியுள்ள ஹாபில்கள் தாயிகள் வீட்டுக்குள்ள முத்தக்கைகள் வீட்டுக்குள்ள முகலிசியங்கள் வந்துடுவாங்க உங்களோட வீடு சொற்க வீடாக மாறும் நட்சத்திரங்கள் மின்னுவது போல எங்க வீடுகள் மலக்களுக்கு மின்னிக் கொண்டிருக்கும் சொல்லுவாங்க டெல்லி பெரியார்கள் சொன்னார்கள் தாலீம் எ வீட்டில் நல் அமல் வாரத்துக்கான வாசல் என்ன அமல்கள் வரணும் அந்த அமல் அத்தனை அரை மணி தாலி செய்யும் தாலீமில் உட்காரணும் ஏற்கனவே ஏற்பாடு செய்யறது பிள்ளைகள் வாசிப்பாங்க பத்து நிமிஷம் பேசணும் இதுவரைக்கும் நல்ல விளக்கம் அவங்களுக்கு சொல்லப்பட்டது நேரம் குறிப்பிடணும் இடம் குறிப்பிடனும் மகரமானவங்க மட்டும் உட்காரணும் வீட்டு தாலிமில்ல மகரமானவங்க மட்டும் உட்காரணும் மகரம் இல்லாதவங்க ஒரே வீட்டில் இருக்கிறோம் அவங்க தனியை வாசிக்க ஏற்பாடு செய்யணும் இதே கிட்ட அவங்களுக்கு கொடுத்து அவங்க தனியை வாசிப்பாங்க அவங்க அவங்களுக்கு வீட்டு தாலிமுங்கிறது அவங்களோட வீட்டில் உள்ள விஷயங்கள் இந்த டிபில் எங்கட வீட்டில் நாங்கள் எங்க பிள்ளைகளை வச்சுக்கொண்டு எங்கட மனை எங்க தாயை வச்சுக்கொண்டு மகரமானவங்களை வச்சுக்கொண்டு இந்த தாலீம் நடத்தணும் இது விடுபடாமல் நடக்கணும் இருக்கிற காலத்தில் வாசி வாசிப்போம் நாங்க இல்லாத காலத்தில் அவங்க வாசிப்பாங்க பலவந்தப்படுத்தி அடிக்க ஏசி பேசி இந்த எந்த அமலையும் உண்டாக்க முடியாது போதும் செய்வாங்க அதனால பெரியார்களை சொல்ல வீட்டு தாலி விஷயத்துல முக்கிய கவனம் செலுத்துங்க எல்லா பெண்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளுடைய அடிப்படையில வீட்டு தாளி நடக்கணும் வாராந்த தாலியம் செய்யதோ மூணு நாள் ஜமாத் போறதோ பத்து நாள் போறதோ சில்லா போறதோ எல்லாத்துக்குமான அடிப்படை வீட்டு தாலியும் ஒழுங்கா முறையா நடக்கிற நடக்க வேண்டும் இந்த அடிப்படையில் வீட்டு தாலியும் இரண்டாவது அடுத்தபடியான பெண்களிடம் முயற்சி என்ன வாராந்த தாலியும் வீடுகள் சேர்ந்து ஒரு இடத்துல வாராந்த தாலியும் நடக்கிறது ஒரு முக்காம் மணித்தேர ஒரு மணி நிகழ்ச்சி ஆனா பத்து பதினஞ்சு வீடுகள் சேர்ந்து செய்யணும் இதுக்கு ஒரு முறைகள் இருக்குது வாராந்த தாலையும் நடக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது அது நடந்து கொண்டிருக்கு சில இடங்கள்ல தாலியை மட்டும் அதுக்கு ஒரு முறைக்கு நிபந்தனை எதுவுமே கிடையாது இப்ப பெரியார்கள் சொல்றாங்க நாளுக்கு நாள் வேலையில முன்னேற முன்னேற அது வந்து கொண்டுதான் இருக்கும் தந்து கொண்டு இருப்பாங்க இப்ப என்ன சொல்றாங்க வாரந்த தாலி நடக்கிற நாலு பெண்கள் அல்லாட பாதையில போய்த்து ஆறு சிபாத்துகளை பத்தி ஆறு நம்பரை பத்தி பேசக்கூடியவங்க ஆரம்பிக்கலாம் பேசக்கூடியவங்களா அல்லாட பாதையில் போய்க்காங்க அஞ்சாறு பெண்கள் ஆனா ஆறு நம்பர் பேசக்கூடியதுக்கு ரெண்டு பெண்கள் ஆரம்பிக்க முடியாது அல்லாட பாதை போய் வைக்கணும் சில பெண்கள் இருக்கிறாங்க நல்லா நம்பர் பிள்ளைகளுக்கு ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும் வாராந்த தாலிம் ஆரம்பிக்கணும் நாலு பெண்கள் அல்லாட பாதை போய் கூச்சமையான வீடு செல்வமான பெண்கள் கூச்சப்படுவார்கள் ஆணும் பெண்ணும் அல்லாட போயிருக்கணும் சரி உதவியா உள்ள நிகழ்ச்சி தெரிவு செய்யலாம் மாற்றமான எதுவும் அந்த வீட்டில் நடக்க கூடாது நிகழ்ச்சி நடக்கக்கூடிய எந்த வீட்டில் ஆண்களும் இருக்கக்கூடாது இப்படி ஒரு அமைப்புல ஒரு வீட்டை நீங்க பார்த்து இந்த விஷயங்களை நீங்க மசூரால வைக்கணும் ஏனையா பொறுப்புதாரிகள் இவைகள் எல்லாத்தையும் சரி கண்டு நாலு பெண்கள் போயிருக்கிறாங்களா ஆறு நம்பர் பேசக்கூடியவங்களா இருக்கிறாங்களா அந்த வீடு எப்படி ஆனது இந்த சொல்லப்பட்ட அமைப்பில் இருக்கிறதா இதை நீங்க சூராஜ்ய மாத்துக்கு எத்தி வைக்கணும் சூராஜ மாத்தும் சில விஷயங்கள் கேட்பாங்க கேட்கறதுக்கு சரியான பதில் சொன்னா மாதாந்தம் கூட கூடிய சூராஜ்ஜ மாத்து அவங்க அந்த வீட்டுக்கு அனுமதி கொடுப்பாங்க அனு சூராஜ்ஜ மாத்துடைய அனுமதி இல்லாம எங்கேயுமே வாராந்த தாலியும் ஏற்பாடு செய்யறது இல்லை வாராந்த தாலியும் ஆரம்பிக்கிறது இல்ல சூராஜ்ய மாத்துடைய மசோதா இல்லாமல் சூராஜமா கொண்டு போறதுக்கு முன்னால இந்த விஷயங்களை எல்லாம் நாங்க கவனிச்சு கொள்ளணும் பழைய நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது சொன்னா நாங்க அதை நடக்க விடுங்க ஆனா அந்த புதிய அமைப்புக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யணும் அந்த பாதையில் இருக்கக்கூடிய நாலஞ்சு பெண்களை சேர்த்து அந்த அண்ட பாயில கூட்டிட்டு போங்கம்மா சே நாலு பெண்கள் அந்த பாயில போய் ஆறு நம்பர் பேசக்கூடியவங்களும் சொன்னா அங்கேயே நிகழ்ச்சி ஆரம்பிச்சுக்கலாம் பழைய நிகழ்ச்சிகளை நடக்கட்டும் முடுங்க அது பழைய நிகழ்ச்சி தான் என்ன அங்க தாலி மட்டும் நடக்கும் வேற ஒன்று நிகழ்ச்சி நடக்காது புதிய நிகழ்ச்சி என்ன பெண்கள் அதோட போயிருக்கணும் இந்த முறையில் இருக்கணும் நிகழ்ச்சிகள் எப்போவுமே ஒரு பெண்கள் நாலு பெண்களுக்கு ஒரு நிகழ்ச்சி கொடுத்தா அந்த பெண்களுக்கு அந்த நிகழ்ச்சி மட்டும்தான் அவங்க இன்னொரு இடத்துக்கு போறது இல்ல வாரத்தில் ஒரு தடவைதான் அவங்களுக்கு அந்த நிகழ்ச்சி அந்த அந்த அங்க ஒரு நிகழ்ச்சி நடக்குது அங்க ஆறு நம்பர் பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்ல இந்த பெண்ல ஒரு ஆள் அங்க போறாங்க அப்படி போறது இல்லை இங்க ஒரு புதிய நிகழ்ச்சி ஆரம்பிக்க போறாங்க அதனால தான் அங்க போறது பெண்கள் அலைச்சல்ங்கிறது இல்ல பெண்களை அலைய வைக்கிறது நோக்கமே கிடையாது ஒரு நோக்கத்துக்காக ஒரு நிகழ்ச்சி தான் நிகழ்ச்சி தான் நிகழ்ச்சிகளுக்கு போறது இல்லை பயானை கண்டு போறது இல்ல அல்லது உருவாக்குறது கண்டு போறது இல்ல தாவத்திலே பேச்சு கண்டு போறது இல்லை அப்படி அப்படி கூட்டிட்டு போறதில்லை அவங்க அவன் இது பெரியார்கள் சொல்லக்கூடிய முறை இந்த முறைகளை கவனிக்கணும் இந்த வாரந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக எடுக்கணும் நடக்கக்கூடிய பெண்கள் நிகழ்ச்சியில் மாசத்துக்கு ஒருபட ஒரு சில செய்யலாம் ஏழாம் பண்ணக்கூடாது ஏளான் பண்றதும் ஒரு நேரத்துக்கு அஞ்சாவது ஆறாவது கிழமைக்கு வைக்கலாம் பெண்கள் விருப்பம் ஆண்கள் பெண்களுக்கு விருப்பம் தாலிமுக்கு பெண்களுக்கு விருப்பம் இல்லை பெரியார்கள் என்ன சொன்னாங்க தாலீமுக்கு பெண்களை பழக்கங்க பயனுக்கு பழக்கவான தாலீமுக்கு பழகுங்க பயனுக்கு பழக்கவான எப்படி ஒரு பெண்ணுடைய குரலை கேட்கறது ஆணுக்கு விருப்பமோ இதே போல ஆண்களுடைய குரலை கேட்கறதுக்கு பெண்களுக்கு விருப்பம் அப்ப நாங்க அந்த விதை செய்யக்கூடாது சொல்றாங்க தாலீமுக்கு வரவங்களுக்கு தான் பயம் மூணு பெண்கள் தான் தாலீமுக்கு வராங்க பரவாயில்ல அவங்களுக்கு தான் பயம் அதனால எங்கேயும் எங்கேயும் இருந்து பயானை கூட்டிட்டு வர பழக்கத்தையும் விட்டுடுங்க பயானுக்கு மட்டும் ஹல்காவில் மசோதா பண்ணுங்க நிகழ்ச்சிகள் மூணு நிகழ்ச்சி நடக்கணும் வார அந்த தாலீமில் ஒன்ன தாலிம் நடக்கணும் ஆறு நம்பர் முதாக்கரம் நடக்கணும் தஸ்கீல் நடக்கணும் இது மூணுக்காகவே மஹல்லாவில் மசோதா பண்ணணும் அந்த நக நிகழ்ச்சி நடக்கிற நேரத்தில் அன்றைக்கு சுபகுக்கு யாரு தாலிம் வாசிக்கிறது யாரு ஆறு நம்பருடைய முதாக்கரம் செய்யறது யாரு கஸ்கர் செய்யறது பயான் அன்றைக்கு மட்டும் சில வேளை மகல்லாவில் போதாம இருக்கும் உங்களோட ஹல்கார் ரீதியாக பயானுக்கு வேண்டாம் முடிவு செய்யலாம் இதுக்காக வந்து அங்கே இங்கே இங்கே இருந்தால் கொண்டுட்டு வரவாங்க எங்களுடைய லேசான வேலை எங்க ஒரு கவலையை வழியாக்குறதா எங்க பேச்சு எங்க கவலையை வழியாக்குறது தான் அதனால நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க எப்படி பெண்களுடைய சத்தம் குரல் கேட்கிறது எங்களுக்கு விருப்பமோ இதே போல பெண்களுக்கு ஆண்களுடைய குரலை கேட்கறது விருப்பம் உங்களுக்கு சொல்லாம கூட்டிட்டு வாங்க விலகிக் கொள்ளணும் அதனால பெரியார்களை சொல்ல அந்த மாதிரி ஒரு இதை நாங்கள் கூடாது இந்த அடிப்படையில் வாராந்த தாலி நடக்கணும் ஒரு மகள் ஒரு தாலி ஆரம்பிக்கலாம் நாங்க சொல்றோம் ஒரு மகாவில் பல இடத்துல ஆரம்பிங்க இந்த நிபந்தனையோட ரெண்டு மகள்ர்ந்து ஒரு நிகழ்சிக்கு மஸ்தது ஒரு நிகழ்ச்சி மகள்லாவில் ஆனா ஒரு மகளால் இருக்கிறாங்க பத்து பத்து பதினஞ்சு வீடுகளுக்கு சேர்த்து ஒரு செய்யலாம் அப்படி செய்யலாம் இந்த அடிப்படையில் வாரந்த தாலி அதுக்கு மேலதான் அதோட பாதல போறது தில்லி பெரியார்கள் எப்போ ஞாபகப்படுத்துறாங்க மூணு சில்லா முடிச்ச கார்கங்கள் ஒவ்வொருவரும் தங்க மனைவி மாதிரி அல்லாட பால கூட்டிட்டு போங்க இதை ஒவ்வொரு ஜோடிலையும் ஞாபகப்படுத்துறாங்க ஆக பெண்களும் வழிகிழமை போகணும் ஆனால் நிபந்தனைகள் இருக்குது எப்படி வாராந்த தாலிமுக நிபந்தனையோ இதே போல பெண்கள் நிகழ்ச்சிகளுக்கு பெண்கள் வழிகிளம்புறதுக்கு நிகழ்ந்தது பெண்கள் மூணு நாள் போகலாம் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை மூணு நாள் போகலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை பத்து நாள் போகலாம் மூணு வருஷத்துக்கு ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை மூணு நாள் வருஷத்துக்கு ஒரு தடவை பத்து நாள் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை சின்ன இந்த அளவுக்கு பெண்களுக்கு போலாம் ஜமாத்தை தயாரிக்கணும் பெண்கள் ஜமாத்து முதலாம் வாரமே எங்களுடைய ஜுமே சொல்லணும் இப்படி மூணாம் வாரம் ஒரு பெண்கள் ஜமாத்து போக இருக்கிறாங்க விருப்பமோ அவங்க பெயர்களை கொடுங்க இந்த பெயர்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளணும் யார் யார் தாராங்களோ பெயர்கள் எடுத்துக்கொள்ளணும் அதுக்குன்னு வேண்டாம் ஒரு மாசத்துக்கு ஒரு ஆளை பொறுப்பும் போடலாம் இந்த மாதம் நீங்கள் ஒரு பெண்கள் ஜமா தயாரிக்கிறது பெண்கள்ல ஒரு அனுபவம் உள்ளவங்கள போடலாம் எல்லாத்துக்கும் பொறுப்பு ஏரியா பொறுப்புதாரிகள் தான் ஒரு மாசத்துக்கு மட்டும் அடுத்த மாதம் இன்னொரு ஆளை மாற்றி போடலாம் அப்படி மாற்றி மாற்றி போடலாம் முழு முழு ஜமாத்துட எல்லா வேலைகளுக்கும் பொறுப்பு ஏரியா பொறுப்புதாரிகள் தான் இந்த படத்தில் அவர் அந்த மாதத்தில் உள்ள பெயர்கள் எடுத்து ரெண்டாம் வாரம் அல்லது ரெண்டாம் வாரத்தில் எல்லா பேர்கள் எடுத்து அதை மொஷூரால வைக்கணும் இவ்வளோ பேர் பேர் செஞ்சிருக்கிறாங்க தயாரிக்கணும் ஒரு பெண் இருக்கணும் அந்த பெண்கள் ஜமாத்தை வழி நடத்தக்கூடியவங்க கொஞ்சம் முதிர்ச்சியானவர்களாக வழி நடாத்தக்கூடிய சில்லா முடிச்சிருக்கலாம் வழி நடத்தக்கூடிய பக்கம் இருக்குது அப்படி என்ற அப்படி ஒரு பெண் இன்னும் கொஞ்சம் ஈடுபட்ட பெண் இன்னும் புதியவங்க மூணு நாலு பேர் இப்படி ஜமாத்து அமைக்கணும் இது எங்க சூறா பொறுப்புதாரர்கள் இருக்கிறாங்களே இவங்களுக்கு முன்னால் அமைக்கப்படணும் அமைக்கப்பட்டு இது சரிப்படுத்தப்பட்டு இது சரி இந்த ஜமாத்து போகலாம் ஓ இவ்வ வழிநடத்துக்கு பொருத்தமானவ இப்படி நீங்க எடுத்து கீழே ரெண்டு பேரை போடலாம் சரி இதுல மேல உள்ளவங்க முன்பின் ஆயிட்டா இவங்க ரெண்டு பேர் அதுல கலந்து கொள்ளுவாங்க முன்பின் வழிநடத்தக்கூடிய பெண் ஒன்று முன்பின் ஆயிட்டு கீழடி வழிநடாத்தூடிய பெண் தான் இருக்கணும் புதிய பெண் ஒன்று முன்பின் ஆகிட்டா கீழ புதிய பெண்ணு சேர்ந்து விடலாம் கூடிய ஒரு பெண் கீழடிக்கிற புதிய பெண்கள் அந்த ஜமாத்தில் போறது இல்ல அந்த மரகசுக்கு அனுப்புவான பிற்படுத்துவோம் அவசரப்பட்டு ஜமாத் தயாராயிட்டது என்பதுக்காக வேண்டி சும்மா குடிச்சு அனுப்பிடுறது பெண்கள் நிகழ்ச்சி மிக கவனமாக செய்யணும் பெண்களுக்கு மத்தியில் என் திரைக்கங்கால நடக்கக்கூடிய நிகழ்ச்சி மிக கவனமாகவும் பக்குவமாகவும் செய்யணும் இந்த அடிப்படையில் மாஷா லிஸ்ட் அனுப்பி ஒரு வாரம் அவகாசம் இருக்கத்தக்க மரகசுக்கு அனுப்பணும் மரகசில இருந்து அனுமதி கிடைக்கணும் அனுமதி கிடைக்கல நீங்க டெலிபோன் மூலமாவது கேட்டுக்கொள்ளணும் பெக்ஸ் அனுப்புறதா இருந்தாலும் சரி கடிதம் அனுப்புகிறதா இருந்தாலும் சரி ஒரு கிளம்ப அவகாசம் வச்சு நீங்க அந்த லிஸ்ட்கள் அனுப்பப்படணும் லிஸ்ட் அனுப்பப்படும் பொழுது நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன முதலாவது பழமை போடணும் இவ் சில்லா முடிச்சவ இவர் சில்லா முடிச்சவரு பெண்கள் ஜமாத்துல அல்ல பத்து நாள் முடிச்சவங்க மூணு நாள் பழ இப்படி பழமை போடணும் இந்தியாவில் முடிச்சாங்க பஸ்டால முடிச்சிக்காங்க வெளிநாட்டில் முடிச்சிக்க அப்படி போடணும் அதுக்கு அடுத்தது போடணும் கடைசியா மூணு நாள் முடிச்சது எப்ப இந்த ரெண்டு விஷயமும் குறிப்பா போடணும் குறிக்கப்படணும் இந்த ரெண்டு விஷயமும் குறிக்கப்படணும் அவங்களோட பழமை குடிக்கப்படணும் அடுத்தது கடைசியாக மூணு நாள் முடிச்ச விஷயம் குடிக்கப்படணும் எந்த காரணம் கொண்டும் மூணு நாள் ஜமாத்திரிக்கி மூணு மாசத்துக்கு ஒரு தடவை தான் போகணும் இப்போ ஜனவரி போனா ஏப்ரல்ல தான் அடுத்த மூணு நாள் ஜமாத்தில் போகணும்மாத்தில்வங்களுக்கு பெண்கள் ஆண்கள் ஜமாத்தில் போய் கொண்டிருக்கிறது மார்ச் ஜமாத்தில் போகணும் பெண்கள் ஜமாத்தில யாருக்கும் எந்த சலுகையும் டெல்லி பெரியார்கள் சொல்ற கருத்து என்ன பெண்கள் ஜமாத்துக்கு யாருக்கும் எந்த சலுகையும் ஆகிட்டா எங்க வேலை நீ பாட்டிடுவான் சிறிலங்காவில் பெண்கள் ஜமாத்துக்குள்ள வேலையை நீ பாட்டிடுவான் எங்க பிரச்சனை வருமோ அடுத்த வேலை நீ பாட்டுறது வேற அதை விசாரிச்சு கொண்டிருக்கிறதில்ல அதனால பெண்கள் ஆண்கள் ஜமாத்துல போறவங்களுக்கு தான் பெண்கள் ஜமாத் இதே போல சில்லா ரெண்டு வருஷம் சில்ல ஆண்கள் சில்லா போறவங்களுக்கு தான் பெண்கள் சில்லா சிலவங்க பெண்கள் ஜமாத்துல போறண்டா எப்பவும் தயார் ஆண்கள் ஜமாத்தில் போறது இல்லை ஜனவரி பெண்கள் ஜமாத்தில் போயிட்டு வந்தாரு அடுத்தவரியில் ஆண்கள் ஜமாத்து இல்ல மார்ச் ஆண்கள் ஜமாத்து இல்லை ஏப்ரல் பெண்கள் ஜமாத்தாண்டியாகிறாரு இவருக்கு அனுமதி கொடுக்கவானா அவர் பழைய ஆளாக இருக்கலாம் வெளியில் அனுபவம் உள்ளவர்கள் அவருக்கு அனுமதி இல்லை அவர் ஆண்கள் ஜமாத் போட்டு மாசம் தான் ஆண்கள் ஜமாத்துல போறவங்களுக்கு தான் பெண்கள் ஜமாத் நல்ல ஞாபகத்தை வச்சுக்கொள்ளும் ஜமாத்துக்குமாத்துக்கு போனா ஒரு புதிய சொல்லி சொன்ன சொன்ன மார்ச் தயாரிட்ட நாலு புதிய வழி நடத்திய பெண்கள் இல்ல ஜனரிய போனவங்கள ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க வழி நடத்தக்கூடியவங்க இப்படி என்று அந்த மூணு நாலு பேர்ல குறைஞ்சது ரெண்டு பேருடைய பேரையாவது நீங்க குறிச்சு அனுப்பலாம் இன்னார் இன்னார் ஜனவரியில் போனவங்க இவங்க இந்த ஜமாத்தோட இணைவாங்க இந்த ஜமாத்து வழிநடத்தக்கூடிய அமைப்பரும் இந்த ஜமாத்து போயிட்டாங்க புதியவங்க பழையவங்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒரு ஆள் எப்பவும் வரக்கூடாது தனிய இவர் மட்டும் சுரத்து இவர் மட்டும் தக்காதாக்க வேலை செய்யுது இல்ல ரெண்டு மூணு பேர் மூணு பேருடைய பேர் எழுதணும் இவங்க இப்படி இப்படி ஜனவரியில் போனவங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆளா இருந்தா அந்த ஜமாத்து போயிடும் அப்படின்னு இருந்தா அப்படி குறைஞ்சது ரெண்டு பேருடைய பேர் எழுதி அனுப்பணும் மர்கசுக்கு சூரா ஜமாத் தான் தீர்மானிக்கும் இந்த ரெண்டு பேர்ல யாரும் அனுப்புறது ஒராளுடைய பேர் போட்டு அனுப்புறது இல்லை அது மட்டும் இல்ல எப்பவுமே தக்காத நுக்ஸரத்தின் பெண்கள் ஜமாத்து போய் கொண்டிருக்கிறதும் இல்லை ஆண்கள் ஜமாத்துல போறது மூணு மாசத்துக்கு ஒரு தடவை பெண்கள் ஜமாத்து போறது ஒரு தக்காத தேவைப்பட்டா இப்படி நாங்கள் குறிச்சு அனுப்புனா மர்கசுல இருந்து தீர்மானிப்பாங்க இன்னும் அனுப்புங்க அப்ப அவங்கள போட்டு அனுப்பலாம் நாங்க ஜமாத்து அமைக்கலாம் ஆறுோடுகள்லாம் கூட ஜோடு போறமோ அங்க சேர்த்துக் கொள்ளலாம் அஞ்சு ஜோடு போனா இன்னொரு மூணு ஜோடு சேர்க்கலாம் ஆனா சேர்க்கிறதுக்கு என்ன அந்த வீடு வசதியா இருக்கணும் அந்த வீட்டுக்காராலும் சந்தோஷப்படணும் தங்கிறது கஷ்டமா இருக்குது இன்னும் அப்ப சேர்க்கப்படாது விரும்போடு போதுமே சொல்ற மாதிரி மொத்தமாக தயாராக போற இடத்தில் இன்னொன்று இந்த ஆறு ஜோடு தயாராகிட்டாங்க ஒருதர் வேண்டாம் ஒரு குமர் பிள்ளையை போலாம் ஒரு குமர் பிள்ளையிட்டு போலாம் ஒரு அப்படி இல்லை கொமற் ரெண்டாவது எல்லா பெண்களும் ஜமாத்துல போகணும் அதுக்காக நீ சின்ன பிள்ளைக்கு போறது இல்லை ஒரு பிள்ளைக்கு மகள் இவர் இவர் மகளுடன் போனும் அவர் நாலு மாசம் போயிட்டாரு வீட்டுக்காரர் ஜமாத்துல போனவர் அவங்களும் போக வேண்டியது அவங்களும் போலாம் அப்படி என்றார் இன்னொரு பெண்ணுக்கும் மகரத்தோடு அனுமதி மகரம் மகன் அவர் தாடி முளைச்ச பெரியவராக அல்லது அவரோட உறவு முறையில் சின்ன பிள்ளைகள் மகரமாக இல்லாது பெரியவங்களா அப்படின்னு போலாம் அப்படி வரக்குள்ள குமர் புள்ள அல்லது அந்த பெண் ரெண்டு பேரும் போக இயலாது கொமர் பிள்ளையும் வந்து அந்த மகரமான பெண் வர இல்லாது உதாரணமா மகள் போற மாமியும் சேர்த்துக் கொள்றது உமாவும் மகளும் மகர மகன் அவர் மகரம் ஆய்க்கார் மாமையும் போக வேண்டிய ஒரு கட்டம் வேலை செஞ்சவர் ஆறு ஜோடிகள் ஏழாவது ஒரு பெண் கூட கூட்டிட்டு போறீங்க போறதுக்கு அனுமதி கிடைக்காது ஜிதில்ல பெண்கள் அச்சமாத்துக்கு போகணும் ஆசை இல்லை ஆர்வத்தில் உண்மையில பெண்கள் ஜமாத்து போனவங்களுக்கு அது ஒரு அது ஒரு எப்படி ஆண்கள் ஜமாத்து போறது எங்களுக்கு இதே போல பெண்கள் ஜமாத்துல போய் பழகிட்டு அவங்களுக்கும் பெரிய கவலை அறிக்கும் அதுக்காக வேண்டி பால்குடியை மரப்பிச்சு ஜமாத்துல பும்மா கிட்ட தாய்கிட்ட அல்ல தங்கச்சி கொடுத்துட்டு இவ்வளவு ஜமாத்துல போடுறதுங்கிறது இல்லை பால் குடிக்கும் வரைக்கும் பிள்ளைக்கு பால் கொடுங்க ஒரு வருஷமோ ஒன்றரை வருஷமோ ரெண்டு வருஷமோ கொடுங்க பால் பிள்ளைகள் பால் குடிக்கா பால் குடிக்கும் வரைக்கும் உங்களுக்கு நன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்கும் உங்களோட அந்த பிள்ளைக்கு பெண்கட்ட சொன்னா உங்களுக்கு நீ எதுக்கு நன்மை கிடைச்சி கொண்டிருக்கும் தேவையான உங்களோட வீட்டுக்கு ஜமாத்தை அளப்பிக்கலாம் அது ஒரு செய்யலாம் அப்படி இல்லாட்டி உங்களோட நன்மை கிடைச்சு கொண்டிருக்கணும் நீங்க மாசால்தான் உங்களுக்கு சொல்லப்பட்டாமலே செஞ்சு கொண்டிருக்கீங்க இல்ல சில இடத்துல அதுக்கு அவண்டி ஆசைக்கு ஆர்வத்துக்கு அவண்டி ரெண்டு மூணு மாசத்திலேயே பிள்ளைக்கு பால் மரப்பிச்சு புட்டி பால் கொடுக்க ஆரம்பிச்சு இப்ப தாயிட்ட கொடுத செய்ய வந்த அடிப்படையில் அதையும் கவனிச்சு கொள்ளுங்க கற்பமான பண்களும் ஜமாத்துல போறதில்ல கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க நாலு மாசத்துக்கு உள்ள போறது இல்லை கற்பமாகி நாலு மாசத்துக்குள்ள ஜமாத்துல போறதில்லை இதே போல ஏழு மாசம் பின் ஏழு மாசம் ஆகிட்டு போறதும் இல்லை ஏன்னா இது கற்பம் கலையிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்குது பிரயாணம் எப்படி அமையமோ தெரியாது வீடு எப்படி அமையுமோ தெரியாது அதனால இது கற்பம் கலையிறதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்கிறதுனால முடிவு செஞ்சிருக்கு நாலு மாசத்துக்குறதில்ல நாலு மாசம் வரைக்கும் யாரும் போறதில்ல கற்பம் தெரிச்சு இதே போல ஏழு மாசத்துல இருந்து மேலே யாரும் ஜமாத்துல போறதும் கவனிச்சு கொண்டு மாசாலாம் நாங்க மூணு நாள் ஜமாத்து போலாம் மூணு நாள் ஜமாத்து போய் கொண்டிருக்கிறவங்க பத்து நாள் ஜமாத்து போலாம் மூணு நாள் ஜமாத்து ரெண்டு மூணு போனவங்களுக்கு தான் பத்து நாள் எடுத்தடுப்புல பத்து நாள் இல்லை எடுத்தடுப்புல பத்து நாள் இல்லை வீட்டு தாலி நடக்கணும் வர தால உட்காரணும் மசாலாவது மூணு நாள் போகணும் ரெண்டு மூணு தடவை மூணு நாள் போன அப்புறம் பத்து நாள் ஜமாத் பத்து நாள் ஜமாத்துக்கோ சில்லாக்கோ மருகசில்தான் ரூட் எடுக்கணும் மூணு நாள் ஜமாத்து உங்களோட ஏரியா இன்னொரு ஏரியாவோட பேசி அல்லது உங்களோட ஏரியா பலகீனமான ஒரு மஹல்லால் போயிட்டு வேலை செய்யலாம் அதுக்கு இஷ்டலாம் குறிப்பிடப்படணும் உங்களோட போகிற இடம் குறிப்பிடப்படணும் கூட்டாளித்தனத்துக்கு ஜமாத் இல்லை நானும் அவரும் கூட்டாளி நான் உங்களோட வீட்டுக்கு ஜமாத்து வரோம் ஏரியாவுக்கும் தெரியாது பொறுப்புதாரிக்கும் தெரியாது ஜமாத்துக்கு போய்தாங்க அனுப்பும் பொழுது கடிதம் அனுப்ப ஏரியா பொறுப்புதாரி சைன் பண்ணி கடிதம் அனுப்பணும் அதுவும் ஒரு ஏரியா பொறுப்புதாரி அவரை விருப்பத்துக்கு செய்யக்கூடாது லேடி ஜமா தயாராகித்தான் எல்லாம் இருக்கிற ஏரியா பொறுப்புதாரிகள் அவங்க எல்லாம் உட்கார்ந்து இந்த ஜமாத்த விஷயத்தை பார்த்து சைன் பண்ணி அனுப்பணும் ஏரியா பொறுப்பு தாரிதான் ஹல்கா பொறுப்புதாரியோ மஹல்லா பொறுப்புதாரியோ அந்த மாசத்துக்கு பெண்கள் ஜமாத்துக்கு பொறுப்பா போட்டவரோ சைன் பண்றது இல்லை ஏன்னு சொன்னா இது ஏரியாவுக்கு தெரியணும் எந்த ஏரியாவுக்கு போதும் அந்த ஏரியா பொறுப்பு தாக்கும் தெரியணும் அவங்கள்ட்ட அனுமதி எடுக்கணும் கூட்டாளித்தனம் இந்த தொடர்பு இது ஒன்று வச்சு கொள்ளக்கூடாது தாய் புள்ளத்தனம் இதுக்கு ஜமாத்து போறதில்லை அதனால இது முறையாக செஞ்சு கொள்ளணும் இந்த அடிப்பில் மசாலா நாங்கள் பத்து நாள் ஜமாத் தயாரிச்சு பத்து நாள் ஜமாத்து ரூட்டும் எங்க வேலை செய்யறதுங்கிறத மர்கசிலும் பத்து நாளோ சில்லாவோ மர்கசில எடுக்கணும் சரி உங்களுக்கு ஒரு இடம் பிடிவெடுத்து விளங்குது அதை நீங்க குறிப்பிடலாம் இந்த ஊர் கேட்டாங்க நீங்க அனுமதி தந்தா போறோம் சில அந்த ஜமாத்துக்கு அனுமதி அந்த ஊரை தருவாங்க இல்லாட்டி மர்கசுல பல தக்காள இருக்குது அதனால இந்த ஜமாத்து முக்கியமான ஜமாத்து இந்த ஜமாத்தினா அங்கேயும் பெண்கள் ஜமாத்து உருவாகிறது காரணம் ஜமாத்து மறக்க மூணு நாள் ஜமாத்துகள் போறதும் கூட நீங்க கூட்டாளித்தனத்துக்கு போகாம தாய்ப்புலத்தனத்துக்கு போகாம வேலையை உருவாக்குற நீங்க ரெண்டு ஊர்லயும் வேலை நடக்கு இதுலயும் கேட்கிறாங்க அப்ப அதுல இருந்து நாங்க என்ன விளங்குறோம் இது என்னமோ அவங்களோட கூட்டாளித்தான் போறாங்க ஜமாத் ஊர்ல ஒரு ஜமாத்து போறா நோக்கம் இருக்கணும் அங்க வேலையை உருவாக்குறவங்களா பழையவங்க சேர்ந்து போறீங்க ஒரு புதிய இடத்துக்கு போய் வேலையை உருவாக்குங்க சரி புதியவங்க கொஞ்சம் போய் தயாராகிட்டீங்க சரி ஒரு பழைய இடத்துக்கு போய் வேலையை படிங்க ரெண்டு ரெண்டு அமைப்பும் வேலையுடைய வேலையை முன்னோக்கு வச்சுதான் நாங்க இந்த ஜமாத்தில அமைக்கணும் பத்து நாள் ஜமாத்தில மசாலா மர்கத்து வருஷத்துக்கு ஒரு தடவை அதுலேயும் பத்து நாள் ஜமாத்து உங்களுக்கு ஒரு ஏரியாவ சேர்த்து ஒரு ஒரு சேர்ந்தும் புதிய யாரும் ஜமாத்துல போறதில்லை அவங்க மூணு நாள் இந்த அமைப்பு பத்து நாள் போறதுக்கு மறக்க சொல்லி வைங்க பத்து நாள் போறதுக்கு எப்பவும் தயாரிக்குறாங்க ஏதாவது ஜமாத்துகள் அமைஞ்சா ஒரு சந்தர்ப்பம் ஒரு ஜமாத்து அமைகிற நேரத்தில் அடுத்தது சில்லா போறது பெண்கள் பெண்கள் சில்லா போறதுக்கு மூணு வருஷத்துக்கு சில்லா போகலாம் சில்லா போறதுக்கும் நீங்க ஜமாத் அமைக்கலாம் உங்களுடைய ஏரியாவிலேயே அதுலயும் வழிநடாத்தக்கூடிய ஒரு பெண் இருக்கணும் எல்லா ஜமாத்துக்கும் முக்கியம் வழிநாடாத்தக்கூடிய முதிர்ச்சியான ஒரு பெண் இருந்தால் தான் ஜமாத்த அமையும் ரெண்டு பெண்கள் சொன்னாங்க நாங்கள் சொன்னோம் ஒரு பெண்ணாவது குறைஞ்சது இருக்கணும் மற்றது கொஞ்சம் வேலை செய்வோடைய இருக்கணும் அவங்க ஜமாத்தா அமைச்சு மருகசுக்கு முதலாவது அறிவிக்கணும் இப்படி ஒரு ஜமாத்து நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்போ இந்த சில்லா போறெண்ட் இந்தியாவுக்கு போறன்ட்ருந்தா வெளிநாட்டு போனிருந்தா அந்த ஆண்களை சூராஜ் ஜமாத்தை அழிப்பிப்பாங்க சில்லா போகிறதுக்கு இருக்கக்கூடிய ஆண்களை மருகசுக்கு அழப்பிச்சு அவங்களோட பல விவரங்கள் கேட்பாங்க இந்த ஜமாத்து போறத்து முழு விவரங்களும் கேட்பாங்க பெண்களுடைய நிலைமை எல்லாத்தையும் அங்க வச்சு மசோதா பண்ணி அங்க வச்சு ஒரு டேட்ட தீர்மானிப்பாங்க அது ஒரு ஏரியாவா இருக்கலாம் சரி இல்லாடி நீங்க ஏரியாவில் ஒரு ஆள் இருக்காரு ரெண்டு பேரும் அவங்க பேரையும் கொடுத்து வைக்கலாம் இவரும் சில்லா போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க பெண்கள் ஜமாத்துல இவங்க நபந்தனை இவங்க மற்ற நிபந்தனை எல்லாம் பூர்த்தியாக்கி இருக்கிறாங்க இப்ப சில்லா போறதுக்கு தயார் அப்படியே அப்படியும் கொடுத்து வைக்கலாம் மர்கசுல கொடுத்து வச்சா இவங்க வேண்டிய காலம் போ தயார் அப்ப வேண்டிய நேரத்தை கூப்பிடுவாங்க அவருக்குமாத்து போறும் போற குறிக்கலாம் இருக்கிறார் சில பேர் ஜூன் மாசத்தில் உடனே அவரை சில்லா ஆரம்பிச்சிருக்கும் இதுக்காக வேண்டிய ஜூன் மாசம் பெண்கள் சில்லாவும் இல்ல சொந்த சில்லாவும் இல்ல அந்த சில்லாவேன் பெண்கள் ஒண்ணும் இல்லாம கடந்து அதனால அப்படி ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு அவங்க அறிவிப்பாங்க அறிவித்த பிறகு சேர்ந்து சில்லா போறாக்கில்லா முடிச்சே இருக்கணும் உள்நாட்டுல ஆண்கள் பெண்கள் ஜமாத்துல போறா சில்லா ஆண்கள் மூணு சில்லா முடிச்சிருக்கணும் மூணு சில்லா முடிக்காத யாருக்கும் உள்நாட்டுல சில்லா போக மூணு நாள் போய்கொள்ளலாம் பத்து நாள் போய்கொள்ளலாம் பெண்கள் பதினஞ்சு நாள் வக்க முடிச்சிருந்தாங்க இந்தியா போகலாம் இந்தியா போறது இந்திய பாகிஸ்தான் போறதுக்கு ஆண்கள் சில்லாச்சில்லா முடிக்க முடிச்சிருக்க அவசியம் இல்லை உள்நாட்டுல சில்லா வேலை செய்யாச்சும் பெண்கள் பன்னெண்டு நாள் முடிச்சிருக்கிறா அப்பையும் அவனுக்கு அனுமதி இல்லை பதினஞ்சு நாள் முடிக்கணும் ஒன்று அஞ்சு தடவை நாள் முடிச்சா பதினஞ்சு நாள் ஆயிடும் அல்லது மூணு தடவை நாள் முடிச்சிருக்கிறா ஒரு தடவை பத்து நாள் முடிச்சிருக்கிறா அப்பையும் போலாம் 15 நாள் பூர்த்தியாகாம அவர் அனுமதி இல்லை இதை ஏரியா பொறுப்புதாரிகள் கவனிச்சு கொள்ளணும் இந்த விஷயங்கள் எல்லாம் ஏரியா பொறுப்புதாரிகளையும் கவனிச்சு கொள்ளவே செய்யணும் உங்களுக்கு தெரியாம முன்மீனாகி நடக்கக்கூடாது ஏன்னா முந்தி மர்கரங்களும் வச்சிருந்தாங்க இப்ப ஏரியா பொறுப்புதாரிகிட்டு தான் இந்த விவரங்கள் கொடுத்திருக்கிறாங்க நீங்க தான் இதை கவனித்து செய்யணும் அதனால உங்களுக்கு ஒரு ஒரு பதி கொண்டு இந்த விஷயங்கள்ல அப்ப அப்படி போயலாம் நீங்க இந்தியா ரெண்டு மாசம் வேலை செய்யறன்னு சொன்னா ஒரு மாசம் இந்தியாவிலேயும் ஒரு மாசம் பாகிஸ்தான்லயும் வேலை செய்யலாம் அந்த அளவுக்கு அனுமதி தந்திக்காங்க வெளிநாட்டு பாகிஸ்தான் சில்லா முடிச்சிருக்கணும் இந்தியா பாகிஸ்தான் வெளிநாடுகளுக்கு ஜமாத்து போறதுக்கு அனுமதி வெளிநாடுகளுக்கு ஜமாத்து போற சில்லா முடிச்சிருக்கணும் இந்தியா பாகிஸ்தானுக்கு மட்டும்தான் சில்லா அனுமதி உள்நாட்டிலேயோ அல்லது வெளிநாட்டிலேயோ ஆண்கள் சில்லா வேலை செய்யறாங்க வெளிநாட்டுக்கு போறா மாசம் போகலாம் நாற்பது நாள் ஆண்கள் ஜமாத்து மாசம் வெளிநாட்டுக்கு போறதுக்கு ரெண்டு மாசம் அவகாசம் ரெண்டு மாசத்துக்குள்ள போகலாம் ஆனா வெளிநாட்டுக்கு போறன் இருந்தா இந்தியாவிலேயே பாகிஸ்தான் சில்லா முடிக்காத யாருக்கும் பெண்கள் சில்லா முடிக்காத யாருக்கும் பெண்கள் ஜமாத்துல வெளிநாட்டுக்கு போக முடியாது இந்த விஷயங்களை கவனிச்சு கொள்ளுங்க மூணு நாள் போறீங்க பெண்கள் ஜமாத்து உங்களுக்கு விருப்பம் மூணு நாள் அதை எடுத்துக்கொள்ளலாம் சரி அந்த மூணு நாள் நான் போனேன் ஞாயிற்றுக்கிழமை திரும்பி வந்துட்டேன் எனக்கு அது பத்தியம் இல்லை நான் இன்னொரு ஆண்கள் ஜமாத்து போலாம் தாராளம் அந்த மாசத்துல ஆண்கள் ஜமாத்து மூணு நாளும் போகலாம் ஆனா இந்த மூணு நாள் தான் எடுக்கலாம் வேற எனக்கு வேற எடுக்கிறது லீவ் இல்ல சரி அதையும் கபூர் செய்யலாம் சில்லாவும் அப்படித்தான் சில்லா போனா அந்த வருஷத்துக்குரிய சில்லா பெண்கள் சில்லா போனீங்க பெண்கள் சில்லாவே அந்த சில்லாக்குள்ளேயே ஆக்கிக்கொள்ளலாம் சரி நான் பெண்கள் சில்லா போயிருக்கேன் நான் ஆண்கள் சில்லாவும் அந்த வருஷத்துல ஒரு வருஷம் போனோம் தாராளமாக போகலாம் தடை இல்லை அவங்களுக்கு இந்த போன போகக்கூடாதுலேயும் போகலாமா சே அல்லது எனக்கு வேற வழி இல்லை இந்த பெண்கள் சில்லாவத்தான் நான் சில்லா வாங்கிக்கிட்டேன் அதுக்கும் அனுமதி இருக்குது இந்த அடிப்படையில் பெரியார்களே சகோதரர்களே முறையாக ரவானைக்கு சொல்லப்படணும் மூணு நாள் ஜமாத்துகளுக்கு ரவானைக்கு சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிற மகளாவில் அல்லது எங்கேயாவது சேர்ந்து சேர்ற இடத்துல இப்போ நாங்கள் மகளா ரீதியாக ஆண்கள் ஜமாத்துக்கு சொல்றோம் இது பெண்கள் ஜமாத்து மகால ரீதியாக சேராது எங்கே சேர்றீங்களோ அங்கே சேர்ந்து ரவானைக்கு சொல்லப்பட்டு ஜமாத்துகள் போகப்படணும் இந்த பெண்கள் ஜமாத் விஷயத்துல சில விஷயங்கள் ஞாபகம் இந்த அடிப்படையில் நடங்க தாலீம் ஆரம்பிங்க அடுத்த மூணு நாள் ஜமாத் கூட்டி போங்க இந்த வராந்த தாலீமில் கலந்து கொள்ள வீட்டு மூணு நாள் ஜமாத்து கூட்டி போங்க சில்லா கூட்டி போங்கிறப்ப உங்களோட குடும்பம் சொர்க்க குடும்பமா மாறிடும் தீன கொண்டு அல்லத் அவங்களோட வாழ்க்கையில் வரக்க செய்வார் ஒரு குடும்பம் தீன்தாரி குடும்பமாகிட்டா ரபுல் இசத் அந்த குடும்பத்துக்கு ரக செய்றார் இப்படி நாங்க எங்க மகளாக்கள்ல எங்களுடைய ஏரியாக்கள்ல இப்படி பெண்கள் வேலையிலையும் ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்க முயற்சி மாசால்தான் நாங்கள் போறோம் எல்லா நிமிஷம் மூணுலாம் போ இந்த பெண்கள் ஜமாத்தில ஈடுபடுவோம் சொல்றவங்க யாரையா எல்லாரும் தர சரி பலது பல பேர் பெண்கள் புதுசாக பேர் சேர்ந்துட்டாங்க தருத்தி பண்ணுங்க இந்த மாதம் ஒரு ரெண்டு பேருக்கு மூணு பேர் சேர்ந்து அடுத்த மாசம் மூணு பேருக்கு சேர்ந்து அடுத்த மாசம் மூணு பேருக்கு சேர்ந்திருப்போம் கொடுங்க இப்படி மாசால்தான் பெண்கள் ஜமாத்தில் அமையும் அப்படி செய்வ மாசால்தான் என்ன விஷயங்களை பேசி நம்ம கேட்டோம் இந்த விஷயங்களை அமல் செய்யறதுக்கு அதுதான் நம்ம தோண்டி அஞ்சு பத்து நிமிஷத்துல தொலகை நடக்கும் தொழுகைக்கு தயாராகும் தொழுத பிறகு உடனடிய மசா தான் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இருக்குது நிமிஷத்துல முடிஞ்சிடும் நல்லா முன்னுக்குவாங்க தொழூராக்களுக்கு இடைஞ்சல் இல்லாத முறையில எல்லாரும் தயவு செஞ்சு முன்னுக்குவாஷ் பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு ஒரு அது பிறகு ஏரியா ஏரியாவா ஹல்கா ஹல்காவா உட்கார்ந்து கொண்டு அசாயம் உங்களோட திட்டமிடல் ஒன்று தருவீங்க அது பிறகு சாப்பாடு அது பிறகு தொழுக தொழுகை பொறும் இன்ஷால்லாம் சிபாட் பயான் போய் நடக்கும் ரைட் அதோட இன்ஷால்லாம் ஆறு மணிக்கால நிகழ்ச்சிகள் எல்லாம் முடிஞ்சு சம்பூர்ணமாக எல்லாரும் கலந்து கொள்ளுமா இன்ஷா பெண்கள் ஜமாத்தில விஷயமாக கொமர் பிள்ளைகளை கூட்டி போறதுக்கு அது தாயோடு தான் போகணும் தனியாக பிரித்து தகப்பனோடு போகிறதில்ல தாயோடு தான் கொமர் பிள்ளைகள் அதுவும் மூணு நாளைக்கு மட்டுந்தான் போகிறதுக்கு அனுமதி மேற்கொண்டு பத்து நாளைக்கோ இன்னும் சில்லாக்களுக்கோ கொமர் பிள்ளைகளோ மற்றவங்க மேலயம்மா போகிறவங்க போகிறதில்ல கொமர் தாயுடன் தான் போகணும்